அப்துல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மென்மையாக நடந்து கொள்ள தவறியவர் அனைத்து நன்மைகளையும் தவறவிட்டவர் ஆவார் என்று நபி சொல்லு அனிஹ்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஐந்து ஒன்பது இரண்டு